நற்றிணை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் பேசுகிறேன் என்ன எல்லாரும் தீபாவளி கொண்டாடிட்டுருக்கீங்களா கொண்டாடுங்க கொண்டாடுங்க என்னடா அது தீபாவளி கொண்டாடுற சமயத்தில் அறிவம் அஞ்சல் தலையில் எதை பற்றின தகவல்களை சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம அறிவோம் அஞ்சல் தலையில் தீபாவளி சம்பந்தமான அஞ்சல் தலைகளை அத பத்தின தகவல்களை வந்து தெரிஞ்சிக்கலாம் என்னது தீபாவளி பத்தின அஞ்சல் தலைகளா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தீபாவளிக்கு கூட அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டு என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க தீபாவளி சம்பந்தமான முதல் அஞ்சல் தலையும் அதே சமயத்துல தீபாவளிக்கான நிறைய அஞ்சல் தலையும் இந்தியா தானே வெளியிட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க அதுதான் இல்லை என்னது இந்தியா இல்லையா அப்போ வேறெந்த கண்ட்ரி தீபாவளிக்கு தீபாவளி சம்பந்தமான அஞ்சல் வெளியிட்டது தீபாவளி சம்பந்தமான முதல் அஞ்சல் வெளியிட்ட நாடு சிங்கப்பூர் ஆயிரத்தி வருஷம் ஆகஸ்ட் மாசம் இதை வெளியிட்டாங்க அப்போ ஒரு நாலு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணதில் ஒரு ஸ்டாம்ப் அதாவது ஐம்பது சென்ட் ஸ்டாம்ப் ஒன்று வந்து தீபாவளி சம்பந்தமாக இருந்தது சிங்கப்பூர்ல வந்து ஏன் தீபாவளி பற்றின ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்கிறதுக்கு நம்ம காரணம் சொல்லவே வேண்டியது இல்லை அங்கே வந்து இந்தியாவிலந்து இருக்கிற நிறைய பேர் வந்து அங்க இருக்கிறதுனால சிங்கப்பூர் நாடு வந்து பாப்புலர் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் சிங்கப்பூர்ன்னு சொல்லிட்டு வருஷா வருஷம் கூட ஸ்டாம்ப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல எப்படி ஒரு தீபாவளி பத்தினா ஒரு ஸ்டாம்ப் வந்து இருக்கும் இதுதான் சிங்கப்பூர் அஞ்சல் தலையில இருக்கிற சிறப்பான அம்சம்னு கூட சொல்லலாம் நாம தீபாவளி பத்தின அடுத்த அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு வந்து ஒரு சின்ன ஐலண்டு எந்த ஐலாண்ட் அப்படின்னா ஃபிஜி ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கிற ஒரு ஐலாண்ட் கன்ட்ரி தான் ஆயிரத்தி அக்டோபர் மாதம் நாலு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுலேயும் வெளியிட்டாங்க எழுபத்தெட்டுலேயுமே வந்து ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்குற பேர்ல தீபாவளி சம்பந்தமான ஸ்டாம்புகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க அடுத்து தீபாவளி சம்பந்தமான ஸ்டாம்பு வெளியிட்ட நாடு வந்து கயானா வெஸ்ட் இண்டிஸ்ல இருக்கிற ஒரு சின்ன ஐல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வருஷம் அக்டோபர் மாசம் தீபாவளி சம்பந்தமான ஒரு நாலு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அவங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்புறம் எண்பத்தஞ்சாவது அப்புறம் எண்பத்தி இந்த நாலு வருஷமும் தீபாவளி சம்பந்தமான ஸ்டாம்ப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இந்த ஃபிஜி ஆகட்டும் அப்புறம் கயானாகட்டும் ஏன் தீபாவளி சம்மந்தமான அஞ்சல் தலைகளை வந்து வெளியிடுற வெளியிடுறாங்கன்னா இந்த நாடுகள்லாம் வந்து இந்திய வம்சாவளியினர் வந்து ஜா நிறைய பேர் வந்து அங்கே செட்டில் ஆயிருந்தாங்க ஸோ அதனால் அந்த இந்தியாவிலேருந்து வந்து செட்டில் ஆன அவங்க கொண்டாடுற ஃபெஸ்டிவல்ஸுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இந்த தீபாவளி சம்மந்தமான அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டாங்க நம்ம பக்கத்து நாடான ஸ்ரீலங்கா வந்து ரெண்டாயிரத்தி மூணு அப்புறம் ரெண்டாயிரத்தி வருஷத்துல தீபாவளி சம்பந்தமான ஸ்டாம்பு வந்து ரிலீஸ் பண்ணாங்க மலேசியா கூட ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்துல தீபாவளிக்கு ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க என்னடா மத்த சின்ன சின்ன ஐலாண்ட் ஆகட்டும் கண்ட்ரிகளெல்லாம் வந்து தீபாவளி சம்பந்தமான அஞ்சல் தலைய வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்தியாவோட முக்கியமான பெஸ்டிவலான தீபாவளிக்கு இந்தியால அஞ்சல் தலையே வெளியிடலையாதுன்னு கேக்குறீங்க வெளியிட்டாங்க எப்பன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி அப்ப வந்து மூணு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க அதுல ஒரு ஸ்டாம்ப் வந்து தீபாவளி சம்பந்தமானது மத்த ரெண்டு ஸ்டாம்பும் சம்பந்தமான ஸ்டாம் இருந்தது அடுத்து தீபாவளி சம்பந்தமான ஸ்டாம்ப வந்து இந்தியா நவம்பர் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளியிட்டுச்சு இந்த ஸ்டாம்போட சிறப்பம்சம் என்னன்னா இந்த ஸ்டாம்பு இந்தியா அப்புறம் இஸ்ரேல் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இந்த ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஒரு ஸ்டாம்ப்ல தீபாவளி சம்பந்தமான சம்பந்தமா இருந்தது இன்னொரு ஸ்டாம்ப் வந்து யூதர்கள் கொண்டாடுற ஹனுகா அப்படிங்கிற தீப திருநாள் சம்பந்தமான ஸ்டாம்பு இந்த ஹனுகா அப்படிங்குற ஃபெஸ்டிவல் யூதர்கள் வந்து நவம்பர் இல்லாட்டி டிசம்பர் மாசம் வந்து கொண்டாடுவாங்க அந்த சமயத்தில் எட்டு மெழுகு ஏத்தி அந்த ஃபங்க்ஷனை வந்து அவங்க கொண்டாடுவாங்க உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்காவில் இந்தியாவிலேருந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க அமெரிக்கா வந்து தீபாவளி சம்மந்தமான அஞ்சல்தலையே வெளியிடலையா அப்படின் தானே அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் தீபாவளி சம்மந்தமான ஒரு ஸ்டாம்பை வந்து அமெரிக்கா வெளியிட்டுச்சு இந்த வருஷம் செப்டம்பர் மாசம் இந்தியாவும் கனடாவும் ஒன்னா சேர்ந்து தீபாவளிக்கு வந்து ரெண்டு ஸ்டாம்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்படி பல நாடுகள் தீபாவளி சம்பந்தமான அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காங்க இதுல ரொம்ப வெளியிட்ட அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு வந்து சிங்கப்பூர் அவங்க வந்து இது ஒன்பது ஸ்டாம்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தீபாவளி சம்பந்தமா இந்தியா வந்து இதில் வந்து மூணு ஸ்டாம்பு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் உலக நாடுகள் இந்தியா அப்புறம் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து தீபாவளி சம்மந்தமாக இருபத்தி நாலு ஸ்டாம்பு வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தீபாவளியை கொண்டாடுவோம் அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்